வணக்கம் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவுக்குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஜார்கண்ட் சட்டப்பேரவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ரவீந்திரநாத் மகதோ இரண்டு அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனம் இணையதள இணைப்பு வசதி ஏற்படுத்தும் நோக்கில் அறுபது செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்தியது மூன்று மேல தெருப்புந்துருத்தி தென்னிந்தியாவின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ள பேரூராட்சி ஆகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தின் அகில இந்திய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார் இரண்டு மாதவூர் மேலா எங்கு நடைபெறுகிறது மூன்று சமீபத்தில் இந்தியா விண்வெளி ஒத்துழைப்பு தொடர்பாக எந்த நாட்டோடு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது நன்றி மீண்டும் சந்திப்பு